ிட்ட பல பேர் வந்து கேட்பாங்களாம் இந்த மாதிரி ஆகாரம் சாப்பிட்டு உடம்பு கெட்டு போச்சு சாப்பிட்லாமா சக்கரை சாப்பிட எதா தெரியுது இந்த அளவுக்கு என்னான்னு சொல்லுவோம் கேட்பாங்களா நாளே சொல்லிடுறேன் போகிறோம் ஒரு வாரம் போட்டோன்னு வாரம் கழித்து வந்தால் ஆ சாப்பிடலாம் சாப்பிடலாம் அதை சொல்லிவிடுவானா ஏன் அன்றைக்கி சொல்லப்படாதா அப்படி பார்க்கலாம் அன்றைக்கி என்ன நான் நான் சாவிட்டு அனுபவம் பண்ணபடி தான் சூழ்நிலை அடுத்தவங்களுக்கு அதுக்காக ஒரு வாரம் சாவிட பார்த்தேன் அது கெடுதலாக தெரிஞ்சது அதே வேணாம்னு சொல்லுவேன் அப்படின்னு பாருங்க அதாவது அனுபவத்தை தான் அடுத்த உதவியாக பண்ணும் வழியே அனுபவம் இல்லாதெல்லாம் சொல்லப்படாது அப்படிங்க சரி சாசத்தை எல்லாம் அனுபவம் இருக்கான்னு அனுபவம் இருக்குன்னு சொல்லலாம் அனுபவம் இல்லை சாசனம் சொல்லி சொல்லிடலாம் அவ்வளோதான் இது சாஸ்தரமான வழியே எனக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்லலாம் அனுபவம் அனுபவம்ண்டு சொல்லலாம் அப்படி இருக்கிறதுனால இந்த அது எல்லாம் இல்லாமல் எல்லாம் தனக்கு அனுபவம் அந்த மாதிரியே சாஸ்திரம் சொன்னதையும் தனி சொன்ன மாதிரி சொன்னதுக்கு அந்த வாக்கியங்கள அவசர வாக்கியம் ஆகும் அது ஆகவே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதை சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னு சொல்லலாம் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கொண்ட அனுபவப்பட்டுருக்கேன்னு சொல்லலாம் அதுதான் உண்மை அது புரியலை அதில் பெரிய உள்ளவர்கள் எடுத்துக்கலாம் இல்லாமல் எல்லாம் அனுபவம் உண்டு என்ன போல் அனுபவி சார் உலகத்தில் இல்லை அப்படின்னு அவர்களை மைக்கி பணம் பூடுங்கிறது அது இங்கே உடன்பாடு சொன்னாலும் ஏற்றுக்க வேண்டாம் அப்படின்னு என்ன சொல்ல மாட்டார் என்று அர்த்தம் அதனால இந்த போலிகளை நம்பாதீர்கள் என்று அந்த நிகழும் ஒரு மறை கொள்ளா விரும்பத்தை வரும் வினோதிகள் சாலம் பன்னல் எண்ணி மற்றது போல் சீருடை துறவு சமாதி பெற்லகிற் திகழினும் உயிர்க்கெலாம் தேவும் சாரரு குரு பக்தியும் இலார் தமையும் தமரேனா பழகவும் தகுமே அதாவது இந்த ஈஸ்வர பக்தியும் ஜீவான் இல்லா அவர்களுக்கே பழக என்பது பாரின் கண் உள்ளோர் யாவரும் நீரின் கண் எழுகின்ற தாமரை பூவைக் கொய்து கொள்ள விரும்புவதிலேயன்றி ஆகாயத்தின்கண் விளங்கான் என்ற தாமரப்பூவை கொய்து கொள்ள விரும்பார்கள் வினோத வித்தையினை உடையார் இந்திரஜாலம் பண்ணுதல் என்று அறிந்து அதுபோல சிறப்பினை உடைய துறவு சமாதிகளை அடைந்து உலகத்தின்கண் விளங்கான் என்றார் ஆயினும் எல்லா உயிர்களத்தும் கருணியமும் அடைந்த கிருபாமூர்த்தி ஆகிய ஞானாச்சாரியிடத்து பக்தியும் இல்லாதாரையும் தமர் கருதி அவளுடன் கூடி பழகவும் தகுமோ என்றவாறு தாக்கூடாது விசேஷ முறை தாமரை பூ தோன்றுவதற்கு இடம் ஆகாமையால் இதன் கண் தோன்றிய தோன்றுவதே அன்றி பூ அன்றென்றும் வினோதிகள் ஜாலம் பண்ணுதல் என்றும் விரும்பாது உலக விடுத்தல்வோல் யுத்தகாரன் ஆகாசத்தில் தாமருக்குமா காட்டுவான் இந்த சமயங்களில் மேகம் தாமருக்குமானது தெரியும் அதெல்லாம் எழுக்க அப்படி போல அதை அது ஆசைப்படாமல் இருப்பது போல துறவு சமாதிகளுக்கு ஏதுவாகிய ஜீவகாருண்யம் ஈஸ்வர பக்திகள் இல்லாத துறவு சமாதிகள் அவை போல தோன்றுவனவன்றி உறவு சமாதில் அல்லவென்றும் அவர் அவை போல காட்டுகிறார் என்றும் அறிந்து அவரோடும் பழகாது நீங்க வேண்டும் என்பது கண்டு கொள்கிறேன் ஆகவே ஈஸ்வர பக்தி யோகாரண்யம் இல்லாமல் துறவு எல்லாம் மேல் மக்கள் எடுத்துக்க மாட்டான் சாத்து வருவாதம் அர்த்தம் என்பது எப்போது எல்லாரும் வந்துடுறதில்லை இருந்தாலும் மூச்சு பண்ணால் வராம் போகிறதில்லை ஈஸ்வர பக்தி அல்ல குரு பக்தி பக்தியில் சிறந்தவர்களாக இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அவர்களையே குருவாக கொள்ளவோ அல்லது நண்பர்களை ஈட்டுக்கொள்ளவோ செய்வோமையானால் ஏமாற்றம் தான் வரும் இது நேரி என ஊருக்கு மற்றொருவன் ஏகினாத்தன் வாய்க்குறிகள் அதுதனிற்கானாவிட துலகருமோர் அடிபெயர் திடுகலர் அதுபோல் எதிரரு சமாதி ஜாதிபற்றுடையோர் எண்ணினும் நவனுரைத்த சதுர்மறையாக மாந்த நிந்தகரில் தமரெனல் அவரையும் தகும அதாவது வேதப்பிரமாணம் கொள்ளாத புறச்சமயத்தோரை நம்மளாகாது என்று சொல்றார் ஒருவன் ஓர் ஊர்க்கு அங்கே ரூ போட்டுக்கிட்டு அது அடிச்சு அடிச்சுட்ட போன் ஓர் ஊருக்கு வழி ஈர் என்று அழைத்து சென்றான் ஆயினும் தமக்கு ஆப்தனாய் உள்ளவன் வாயிற்குரிய அடையாளங்கள் அந்நெறியிலே காணும் அதை விடுத்து அதனை மாரடறி என்று கருதி உலகத்தாரும் ஓரடி ஆயினும் பெயர்த்து வைத்தார்கள் அப்படி குளத்தில் இருக்குது வழி தவிடி போயிட்டாலும் கூட அவன் இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்காமே இது அடையாளங்கள் சரியில்லைன்னு அவர் போக மாட்டாங்க வேண்டும் நல்லபடி கேட்டு வந்துடுவாங்க அதுபோல் ஒப்பில்லாத சமாதி துறவு குருபக்தி யுவகாருண்யம் ஆகிய நான்கினையும் அடைந்தார்கள் ஆயினும் கடவுள் கூறிய நான்கு வேதமும் இருபத்தெட்டு திவி ஆகமம் ஆகிய இவற்றின் முடிவாயுள்ள வாக்கியங்களை அதாவது மகா வாக்கிய அர்த்தம் இகழ்ந்து கூறினார் ஆயினும் ஆயின் அவரையும் தமர் என்று சொல்லு சொல்லலும் தகுமோ தகாது என்று ஒருவன் ஓரூர்க்கு வழி என்று அழைத்து சென்றனாயினும் தமக்கு ஆபத்தன் கூறிய அடையாளங்கள் அந்நெறியிலே காணாத விளத்து அதனை மாறுநறி என்று ஓரடி ஆயினும் பயர்த்திடாத உலகர் சமாதியாதி உடையோர் வீட்டையும் வீடடையும் வீட்டடையும் வீடையும் கூறுங்கால் கடவுள் கூறிய வேதாகம முடிவு வாக்கியத்தின்படி கூறாது அதனை மறுத்து கூறினார் ஆயின் இன்னறி என்று கருதி இவரோடும் படகல் என்பது கண்டுகொள்கிறேன் சதுர்மறையாக மாந்தம் ஞானம் கூறிய வாக்கியம் என்பதும் ஞானம் கூறுதல் பொருட்டு சரியை கிரியை யோகங்களை மறுத்து கூறினும் ஞானம் கூறிய வாக்கியங்களை மறுத்து கூறுதல் நெறி அன்று என்பதும் காண்க நிந்தகர் புரட்சமயத்தோர்கள் அகச்சமயத்தோர் புறச்சமயத்தோர் புறப்புரச்சமயத்தோர்னு பிரி பிரிக்கப்படுகிறது அது எந்த அடிப்படையில் சொன்னால் அகச்சமயத்தவர்கள் கொள்கை வித்தியாசம் உண்டு அதாவது சரியை கிரியை யோகங்களில் வித்தியாசம் உண்டு ஆனாலும் வேதம் நான் ஆகமங்கள்லாம் ஒத்துக்குவாங்க வேத பிரமாணம் இல்லை அவங்களுக்கு அதில் சொல்லக்கூட அவங்க உடன்பாடு தான் ஏன்னா அந்த மகாக்கியம் அடக்கம் இருக்கும் வேதபரம் வீட்டாது வேதனம் அதே பரவி வித்தியாசம் இருக்கக்கூடிய மகாவாக்கியம் எங்கள் உடன்பாடுன்னு சொல்கிறது இல்லை ஒன்று அகச்சியமைகள் வேறு மற்றபடி நடைமுறைகள் வித்தியாசம் இருக்குது அதே சொல்லலாம் சரியே கிரிய யோகங்களை மறுத்து கூறினும் அது மருத்துவ சொல்கிறாங்க வைத்த சம்பரா சைவ சம்பரா நேர் உதவிதமாக இருக்கும் எல்லா விஷயத்தில் அப்படித்தான் இருக்கும் அவங்க குறுக்கி விபத்து இப்படி தான் போடுவாங்க திருவிடின்னு சொல்லுவாங்க அப்புறம் இங்கே மூலவருக்கு நிச்சயப்படி விவசாயம் பண்ணுவாங்க சைவத்தில் அவங்க உற்சவர்தான் நிச்சயப்படி விவசாயம் அவங்க இங்கே உற்சவராகிய நடராஜபெருமானுக்கு ஆரோக்கியம் பண்ணுவாங்க அவங்க மூலவருக்கு ஆரோக்கியம் பண்ணுவாங்க அந்த அப்படியே பார்த்துக்குவாங்க அவங்க அப்புறம் இங்கே விபூதி பங்கமாக கொடுப்பாங்க ஆக தொலைத்தீர் தான் கொடுப்பாங்க அதான் முக்கியமான அப்புறம் இன்னமோ எல்லாம் இருக்குது வித்தியாசங்கள் அவங்க அவங்க இது இங்கே நோக்கரி வச்சுருப்பாங்க நோக்கரி வச்சு மாட்டாங்க அவங்க என் வித்தியாசம் காட்டணுமில்ல அப்புறம் அவங்க தான் நோக்கரி நம்ம தாக்கலையே எல்லாம் நோக்கரி மாட்டாங்க ஆ தொழிலி செஞ்சவண்ணா தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படிப்பட்ட சம்பிரதாயங்கள் அவங்க இல்லை இல்லை அது இங்கேயும் வடது பக்கம் மீனாட்சியெல்லாம் வலது பக்கம்தான் இருக்கும் அது பெரிய வித்தியாசம் இல்லை அது சமயப்போட வச்சுக்கணும் சொல்லுவாங்க அவங்க லிங்குடைஞ்ச உருவம் அவங்களுக்கு கவிஷ்ணு உருவந்தான் அந்த உருவத்துக்கு மூணு உருவம் சொல்லுவாங்க அவங்க நின்ற பெருமாள் இருந்த பெருமாள் அமர்ந்த பெருமாள் பள்ளிக்கொண்ட பெருமாள் மூணு நின்ற பெருமாள் இருந்த பெருமாள் பள்ளிக்கொண்ட பெருமாள் மூணு வச்சுருப்பாங்க அரிசியாக அது அவங்களுக்கு உயர்வு ஒரு பள்ளித்திரமும் ஒத்துக்க மாட்டாங்க அமர்ந்த பெருமாள் சில கோயிலில் கீழே இருக்கும் சில கோயில் நின்ற பெருமாள் மேலே இருக்கும் அமர அப்போ பள்ளிக்கொண்ட பெருமாள் மேலே இருக்கும் அப்படி மதுரையில் கூடலாறுகள் கோயில் அப்படி தான் இருக்கும் திருக்கோச்சியில் அப்படி தான் இருக்குது அது மேலாம் இருக்கும் மூணு இருக்கும் அப்படி சில பெருமாள் கோயில் வச்சு பெரிய கோயில்லாம் அப்படி இருக்கும் சின்ன கோயில் ஒன்று தான் வச்சுக்குவாங்க அதனால அப்படி ஒரு வித்தியாசம் காட்டுவாங்க அவங்க இங்கே ஆழ்வார்களாக முக்கியமாக கருதுறது நீங்கள் அறுத்து மணி நாயரம் வச்சுக்கிறோமில்ல ஆழ்வார் வச்சுக்குவாங்க அவங்க அப்படி பல வித்தியாசங்கள் செய்வாங்க அவங்க அதோடு இவங்க வந்து சமஸ்கிருத ஆகம தான் வேதம் தான் அந்த உச்சவ காலத்தில் படிப்பாங்க அவங்க அது முக்கியம் கொடுக்க மாட்டாங்க அந்த நாலாயிரம் திவ்யப்பெறம்பந்தன்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் பாடலாக வச்சுக்கிறாங்க அவங்க அது தமிழ் தான் முக்கியத்துவம் ராமலிவ காலத்திலிருந்து தமிழ் முக்கியத்துவம் கொடுக்குறது அவங்க சமத்து முக்கியத்துக்கு கொடுக்குறது அதனால் தமிழ் கொடுக்குறாங்க அப்படின்னு தமிழ் மாற்றிக்கிட்டாங்க இப்படி பல வித்தியாசங்கள் உண்டு ஆனாலும் அதாவது பன்னிரோ ஆழ்வார்கள் செய்ததில் நாலாயிரம் மட்டும் பொறுக்கெடுத்துக்கிட்டாங்க பொற இல்லை நாலாயிரம் திவ்ய பெருமந்தான் ஆழ்வார்கள் செய்ததில் பன்னெண்டு பேர் செஞ்சிருக்காங்க அதில் முக்கியமான பொறுக்கெடுத்தது இது போலன்னா பன்னிரி திருமுறை சொல்கிறாங்கல்ல இங்கே வியாபாரம் திருவாசம்லாம் அது எல்லாமே கிடையாது எல்லாம் விட்டு போனதெல்லாம் ஒன்று பொறுக்கை சேர்த்து சேர்த்துனது எல்லாம் அது போல் அது விட்டு போனதெல்லாம் இருக்கும் அதனால் இவங்க முழு நூலாக சேர்த்துக்கிட்டாங்க இவங்க திருமுறையில் அவங்க முழு சேர்க்கலை முக்கியமான முலம் சேர்த்துருக்காங்க அப்படி பல சொல்கிறது அப்படி இப்படி வைத்திரத்துக்கும் சைவத்துக்கும் மாறுபாடு இருந்திருந்தாலும் கூட வேதம் ஒன்று தான் ஒத்துக்கணும் வேதத்தில் சொல்லக்கூடிய மகா வாக்கியம் ஞானகாண்டமும் உடன்பாடு தான் உண்டு கர்மகாண்டம் வித்தியாசம் இருக்கலாம் அந்த சரியகிரி யோகம் வித்தியாசம் இருக்கும் ஞானகாண்டம் எல்லோரும் உடன்பாடு ஜெயத மதத்தில் இவர் மத்வாச்சாரியார் தத்து உடன்பாடு அதான் ஜெயதம் தான் சொல்வார் இங்கே விஷ்டா துவய்தம் உடன்பாடு ஆனால் விஷா சொல்வார் அவர் உடன்பாடு தான் ஆய்சங்கரர் அதே சொல்வார் ஒரே மகாவித்து அர்த்தம் வேறு சொல்லாமலையா மகாவிக்கு உடன்பாடு உண்டவங்கள் அதனால் இது அகச்சமையன் பேர் புறச்சமயங்கள்னு சொல்லக்கூடிய புத்த மதம் ஜெயன மதம் இந்த சமயங்கள் எல்லாம் வேலை பெருமான போடுறதில்லை அவங்க அதனால் சம எங்களது சமாதிமும் கூடும் நாங்கள் வந்து தீபாவளி உள்ளவர்கள் சொல்லிக்குவாங்க அப்படி சொன்னாலும் கூட வேதத்தை பெமான கொள்ளாதனால ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னார் அது ஏற்றுக்கூடாது அதே என் கருத்து அதே போல் அவங்க இருக்காங்கள அப்படி இருந்தாலும் கூட கொஞ்சம் உடன்பாடு சில விஷயங்கள் இல்லை கொள்கை இந்து மதத்தில் உண்டு அகச்சமயங்களில் உண்டு புரட்சமயம் பல மதம் கொள்கை அது ஒன்று உடன்பாடு அந்த இந்திய மதங்கள் பூராவே பல பிறப்புகள் ஏற்றுக்கிறது உண்டு ஆனால் புறப்புற சமையலான இஸ்லாம் அப்புறம் இது கிறிஸ்தவம் ஜுவராஷ்டிரம் அப்புறமேல பார்சி அப்புறம் கன்சியூசஸ் அது சீனா மதம் இவங்களாம் ஏற்றுக்கிறது இல்லை அவங்க தான் அவங்க வந்து பல பிறப்பு ஏற்றுக்கிறதில்ல ஒரு பிறப்பு தான் முதல் பிறப்பு அவருக்கு எடுத்துக்கப் போனால் சொர்க்கத்துக்கு போன நரகத்துக்கு போவாங்க புண்ணியம் செஞ்சால் சொர்க்கம் பாவம் செஞ்சால் நரகம் அதுவும் நின்னுக்குறாங்க அதனால் அவர்களுக்கு சமாதானம் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொன்னாக்கா உயரத்தால் எப்படி வந்தது முதல் பிரிவுன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது உலக நடைக்காக ஈஸ்வரன் படைத்தார்க்கட்டும் என்னையே மட்டும் அனுபவத்தான் படைக்கணும் நான் எனக்கு கஷ்டம் விடியும் இல்லை அவனை கஷ்டப்பட சொல்லுமே அந்த முதப்பரப்பு ஏன் என்ன படைக்கணும் அவனை படைக்கிறது தானே அப்படின்னு கேக்கிறான் அது ஈஸ்வர சண்டத மாத்த முடியாத அது மாற்ற முடியாதீஸ் நமக்கு எதுக்கு அப்படிங்கிறேன் ஆகவே இந்த கேள்வி எல்லாம் இடமும் அங்கே இல்லை பதில் இல்லை என் கேள்விக்கு இடம் கொண்டு பதில் கிடையாது அப்புறம் சரி புண்ணியம் செஞ்சாக்க நல்லா இருப்பேன்னு சொல்கிறேன் நான் புண்ணியம் செஞ்சிட்டு இருக்கேன் ஏன்னா தீரா வியாதி வந்துருக்கு நஷ்டம் ஏற்படுது கெட்டது வீட்டில் ஒருத்தமும் இல்லை இருக்கு நான் புண்ணியம் செஞ்சுறேன் என் பார்த்தீங்கன்னா பாவம் செய்கிறான் நல்லா இருக்கான் அது என்ன காரணம் அப்படின்னா அவனுக்கு பின்னால் வரும்ப்பான் அப்படிங்கிறதான் அவனுக்கு முன்னால் அவனுக்கு வரணும் எனக்கு முன்னாடி வந்தால் பரவாயில்ல பின்னால் வரணும்னா அது என்ன அப்படி பின்னால் வர்றது முன்னாள் வரட்டுமே பின்னாலையே அது இல்லையா அது பாமன்னிப்பு கேட்டுக்கிட்டா எல்லாம் போயிடும்ங்கிறாங்க நான் வாரம் வாரம் பாமணி கேட்டுக்கிறேன்னு நான் கஷ்டப்படுறேன் நான் வரவே மாட்டேங்கிறேன் அவன் நல்லா இருக்கான் இவன் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கறான் அடி கேட்டா அவ்வளோதான் பயில் சொல்ல முடியல அதிக பிடிச்சா இருக்கேன் நாயக்கீதியில் சேர்ந்துக்கிட்டேன் போ நாசிக்க நான் போய்ட்டே நீ போப்பா அவன் சொல்லுவாங்க அவனா ஏன்னா முதல் பிறவை இல்லை நாம சொல்கிறோம் நீ பல பிறகு நமக்கு உண்டு அதில் எத்தனை பேவையில் எத்தனையோ பவனையும் அவனுக்கு செஞ்சிருக்க அறியாமையினாலே அஞ்ஞானத்தினால அவனுக்கு இல்லையே முதல் பெரு இல்லையே அப்படி இருக்கிறதுனால புண்ணிய பாதிக்கடாகத்தான் ஆடவன் படைப்பார் அவன் நல்லா இருக்கான்னு சொன்ன முன்னேற புண்ணியம் செஞ்சிருக்கேன் இப்போ பாவன் செய்கிறான் பின்னர் வரும் பார் நீ வந்து முன்னேற பாவம் செஞ்சு விட்டு இப்போ புண்ணியம் செய்கிற அது பாவத்தை அனுவிக்கிட்டே புண்ணியம் செஞ்சுக்கிட்டேவான் அவனுக்கு நல்லது கிடைக்கும் என்ன சமானம் சொல்கிறான் அப்புறம் நரகத்துக்கு போனேன்னா அவன் என்ன சொல்கிறான் நரகத்துக்கு நெருப்பு நித்தியமனு எழுதியிருக்குமா நெருப்புள்ளியாக எழுதியிருக்குமா நரகத்தில் புண்ணியம் போ புண்ணிய லோகத்துக்கு போனவன்னா ஒவ்வொரு எந்த ஊர் பண்ணதும் அந்த ஊரும்தான் சொல்கிறது போகும்மா அப்படிங்கிறாங்க கை மட்டும் தனியாக சொல்கிறது இருக்குமா கை கால் செஞ்சால் கால் மட்டும் இருக்குமா அந்த காய் எப்படி இருக்குமா உட்காந்துருக்குமா அது படம் பண்ணக்கான பார்த்திருக்கு போற படங்கள் தான் அவன் காலினால ஒரு பசுவுக்கு தண்ணியை தொட்டி இருந்ததுதான் காலை தள்ளி விட்டானான் அது எல்லாம் பார்த்து செஞ்சானா அது ஒரு காசு வர்றது போயிடுச்சான் மற்ற உடம்புல வரது போயிடுச்சான் அப்படிங்கிற அப்புறம் என்ன பாமர மக்களும் நம்பாமையா இருப்பாங்க மாந்த நெந்தக்காரன்னு அவர் நிந்திக்கத்தக்கவர்கள் ஈங்கரை முறையை தேர்ந்து வாய்தன் மீது எங்கணம் தேடியோரிடத்தின் ஓங்கருண் முதல நான்கு மோரடிவாய் உலக நேமரையினை துறைகள் தாங்குனாவோடும் செங்கோளை மார்போடும் பொற் சரணோடும் சரணடைந்தோய் தீங்கொழித் தள்வான் சிகளுமோர்கவன் கண்டுலாங்குளிந்த நான் வெளிஞ்சன் வேலாக்கிய தீபம் போட்டு இதுவரைக்கும் அந்த துறவுனுடைய இலக்கணங்களை சொல்லி வந்தார் பொருத்தறவு முதலே உடனும் என்றும் அதில் உயிர் சார் பொருட்சார் என்றும் உச்சார் மட்டும் நீக்கணும் போறாதா பொருட்சார் நீக்காமல் இருக்கலாம் அல்லவா அல்லது பொருட்சார்பும் நீக்கிட்டோம்னா ஒரு இடம் பிடிச்சிக்கிட்டாவது தவணாம் அல்லவா இப்படி எல்லாம் பல வினாவளிகள் மூலமாக உழைக்கொண்டு வந்தார் கடைசியில் வேறு ஒற்று வேண்டித்தான் என்ற ஒரு முடிவில் இலக்கணங்களை பொருந்தி இருக்கின்ற ஒரு பக்குவி வர்றதாக சாஸ்திர கருத்து அந்த பக்குவையானவன் குருவே செய்து வரும்போது கோழி குருகள் எல்லாம் இருப்பார்கள் அவர்கள விழுத்து உத்தம குருவானவர் எப்படி இருப்பார் ஜோகாரண்யம் ஈஸ்வர பக்தியை பாசுவீராக்கி தத்துவானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாணிகளும் அவை புரிந்து வந்தவராக இருப்பார் என் இலக்கணப்படிக்கு தேடி கண்டுபிடிச்சி தருணாஜி அடைஞ்சான் இந்த பாட்டில் ஆரம்பிக்கிறார் என்பது இவ்விடத்து கூறிய முறையே ஞானாச்சாரியனது இலக்கணம் எல்லாம் உடையவன் எங்குளன் என்று ஆராய்ந்து பூமியின் கண்ணை தேடி வருடத்தின் கண் உயர்ந்த ஜீவகாருண்யம் விஷ்ரபக்தி பாசைராக்கியம் பிரம்மஞானம் என்னும் நான்கும் ஒரு வடிவும் கொண்டது போல் விதத்தினது முடிவாயுள்ள மகா வாக்கியமே முதலிய வாக்கியா வாக்கியங்களை தரிக்கின்ற நாவுடனும் செங்கடுநீர் மாலை விளங்கா நின்ற மார்பகத்துடனும் ஒன்போன்ற திருவடிகளுடனும் அத்திருவழிகளில் அடைக்கலமாய் வந்து அடைந்த பக்குவரது அஞ்ஞானமாகிய பொல்லாங்கை நீக்கும் பொருட்டு விளங்கான் என்ற ஞானாச்சாரியனை கண்டு யோசித்து இதயமெல்லாம் பிரிந்தனன் அந்த அறிவுடையோன் என்று வாங்க ஓங்கருண் முதல் நான்குமோர் வடிவாய் என்றதனால் மறையின் ஈட்டு உரைகள் தாங்கும் நாவோடும் என்றதனால் நின்றனாலும் ஆச்சார நதியின் இலக்கணம் எல்லாம் உடை நின்புள் பாண்டேன் அப்படிப்பட்ட ஆச்சாரியை நான் இவங்க உத்தம அதிகனாக இருக்கணும் அதிகாரி உத்தமனாக இருந்தால் ஆட்சியராக உத்தமனாக அமைவாக இருக்கும் ஆகவே லௌகிகத்தில் நிறையா படித்து நல்ல மார்க் வாங்கிருந்தால் அவன் தான் கிடைக்கும் இவன் மார்க் கம்மி சரியாகவும் யோகமும் அப்படி எப்படி இருக்கும் எதுவும் சாதாரண தான் கிடைக்கும் அப்படி போல் ஒத்தமதிகாரி ஒத்தமான குரு கிடைக்கும் என்பது சாஸ்திரத்திலே சொல்கிற பழக்கம் அப்படித்தான் மந்த அதிகாரி போய் சாஸ்திரம் சொல்கிறது ஆனாலும் அப்படி உத்தம அதிகாரி இல்லைன்னா மந்த அதிகாரி இருங்கோ அவங்களுக்கும் மந்திரமான குரு கிடைக்கும் என்பது அர்த்தம் ஆகவே அவர்கள் ஜீவகம் ஈஸ்வரபக்தி பாச வைராக்கியம் தத்துவஞான் சொல்லக்கூடிய நான்கும் ஒரு சேர் இருக்கின்ற உத்தம அதிகாரி இங்கே சொல்லப்படுகிறது அவற்ற நிலையை பெற்றிருக்கின்ற குருமாரை தேடி அடைத அடையணும் என்பது கருத்து தேடாமல் இவர்களுக்கும் எடுத்துக்கூட வரலாம் சில சமயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதில் ஏகேசுவகாரம் எங்கேயாவதுக்கு தேடி போய் பிடிக்கணும் என்று அவருடைய உள்ளத்தினுடைய வேகத்தை வெளிப்பாடு அது தேடுறது அப்படி தேடும்போது சொல்லு கூட்டி வைக்கிறார் என்பது அப்படி கூட்டி வை அவர் திருமணமானம் பண்ணி ஞானம் என்பது கருத்து சசிவண்ணன் எங்கெங்கேயோ சசிவன் கடைசியில் மணந்து போகிறாயினர் அப்படியே கூட்டி கிடச்சது அப்போ ஒவ்வொரு சாஸ்திரத்திலையும் ஒவ்வொரு பகுதிகளுக்கு அந்த காலம் நேரம் தெரிஞ்சு ஈஸ்வர் கூட்டி வைக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் பா காலம் வரும்போது அதெல்லாம் சரியாக போயிடும் என்பது கருத்து சரண்யனாக வடைந்தோர் தீங்கொழித்து அருள்வான் என்றதற்கு உதாரணம் சத்துராயர் நான்மணி மாலை பகவத் ஒளித்தகம் அறிவு அமைத்து குறவின் நாம கூம்பு ஏம அருளான் கயிற்று பிறர் வர கட்டி பத்தியின் நும் பாய் பூரித்து முத்தியூரிற் தம்மைத்தருள் சுருவனென் நும் ஒரு மீ காமன் மருந்தவர் கலசின் பாதம் திருந்தவை கிளர்த்தம் சென்னியின் இசையே நான்கும் இருக்கிற ஒரு குருவை அடையாமல் இருக்கிறார்களே என்று வருத்தப்படி வருத்தப்படுவதாக காட்டுறார் அது ஒரு பாய் கப்பலுக்கு ஒப்பட்டு ஊருகப்படுத்துகிறார் ஒளித்தகம் அறிவு அதாவது பிரம்மஞானம் என்னும் கப்பல் மறக்க சொல்லக்கூடிய கப்பல் கப்பலை அமைத்து அந்த கப்பல் எப்படி இருக்கு பிரம்மஞானு சொல்லக்கூடிய கப்பல் அது துறவின் நாமக்கூம்பு நாட்டி துறவு நாமம்னா பாச வைராக்கியம் போய் பாச வைராக்கியம்னு சொல்லக்கூடிய அது வைராக்கியம் தீவிரமாக இருக்கின்ற நாமக்கூம்புன்னா பாய் மரம் அந்த காலத்து கப்பல்னா நடுவில் மரம் நட்டுருக்காங்க நேரம் நாட்டி ஏவன் அருளாங்கயிற்று பிறர் வழக்கி ஏவனா இன்பம் சுகம் சுகத்தை கொடுக்கின்ற அருள் யோகாரண்யம் பெரு யோகாரண்யமான கயிற்றால் பிறவுள்ள அந்த கம்பை ரெண்டாயிரக்கி நாலுபான் கட்டி கண்ட பிறகு பக்தி என்னும் பாய் பூரித்து பக்தி என்று சொல்லக்கூடிய பாய் அதில் அந்த கம்பத்தை கட்டுவாங்க பூரித்தினா விரித்து விரித்த பிறகு முத்தியூரர் தம்மை உயிர் தருள் சுருவன் என்னும் அது எங்கே பட பிரயாணம் பண்ணது முத்தி என்ற ஊருக்கு பிரயாணம் பண்ணது அது ஓட்டக்கூடியவர் யார் சொருமான சுவாமி என்று சொல்லக்கூடிய பட ஓட்டி அத்தகைய மிகாமன் அருந்தவருக்கு அரசின் பாதன் அவர் அருமையான தவம் பண்ணக்கூடிய சிஷ்யர்களுக்கு ராஜா அவர்தான் அவருடைய திருவடிகளை தம் சென்னியின் மிசையை திருந்த வைக்கிறார் அப்போக்கிவுகள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்களே பக்குவிகள் ஏற்றுக்கொள்கிறார்னு அர்த்தம் அங்கே ஆகவே அப்பக்குவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று வருத்தம் வர்ற மாதிரி அந்த பாடுபாடு இருக்கார் ஆக யோகாரண்யம் ஈஸ்வர பக்தி பாசுவைராக்கியம் தத்துவஞானம் என்று சொல்லக்கூடிய நான்கும் பொருந்தியவர் சுர்பானு சுவாமி அவர் முத்தியன்னு சொல்ல ஊருக்கு கூட்டிக் கொண்டு போகிறார் படுகொட்டியாக இருக்கார் அப்படி இருக்கின்றவர் திருவடிகளை தளத்தின் மீதே சுமக்கணும் அல்லவா அப்படி செய்யமாட்டிக்கிறாங்களே என்று இந்த பாட்டை மகளாச்சகம் படைக்கும் காரணன் குளாலன் நெனி உளன் என்று ஓரியல் பெனவேல் கடலும் ஒன்றாக்கி ஒப்பிடும் கருணையேனும் பெரிய பிறப்பு தனையடைந்தவர்க்கு பிணையுறா வகை கடப்பார்க்கும் கூறிய விழையோ நாதலி நரவும் கொளிய நோம் ஆகும் அக்குடிசில் இப்போது நூலாசிரியர் யோகாரண்யம் ஈஸ்வர பக்தி பாசுவராக்கி தத்துவ ஞானம் சொல்லக்கூடிய நாளுக்கும் நாலு பாடல்களை பாடுறார் நாலு பாடல்களை பாடி அந்த குருநாதர் கருணை பக்தி யோகாரண்யம் தத்துவானம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறார் அதோட இந்த சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய தூஷண பூஷணம் பூஷண தூஷணம் என்று ஒரு சம்பிரதாயம் வச்சுருக்காங்க துதி நிந்தை நிந்தா துதி என்று விதமாக சொல்லுவாங்க அப்படி தன்னுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்துகிறார் இதில் அது முதல் பாட்டில் ஜீவகாரண்யத்தை பற்றி சொல்கிறார் நாலு பாட்டில் இது ஒரு முதல் பாட்டு இன்னும்தான் மூணு பாட்டு வரும் என்பது பிரபஞ்சம் மாயாகாரியமாகலின் அதற்கு காரணமாயுள்ள மாயை ஜடமாகலின் இதனை காரியப்படுத்தும் நிமித்த காரணனாகிய கடவுள் கட கலச முதலாயுள்ள பாண்டங்கள் மணினது காரியம் அவைக்கு காரணமாகிய மண் ஜடமாகலின் இதனை காரியப்படுத்தும் நிமித்த காரணமாகிய குலாலன் போல் இருக்கின்றான் என்று மேலாகிய கடவுளுக்கு கீழாகிய குளாலனை ஓமை கூறுகின்ற ஒரு முறைமை போல் இது இதை வச்சுக்கொண்டு குருநாதனுடைய ஜீவனு சொல்ற அதாவது ஈஸ்வரன் மாயில் பிரதிமத்திருக்கார் மாயோ ஜடம் இவர் சாதனம் மாயோ அவரிகள் சமர்த்திய உடையது அதனுடைய போக்கள் எல்லாம் கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சு அதனை ஒழுங்குபடுத்தி நிர்வாகம் பண்ணார் அதை எப்படி கொடுக்குறதுன்னா குலாலன் நிமித்த காரணமாக இருக்கான் உபாதான காரணம் மண் அதனுடைய காரியம் கடன் என்று சொல்லுவார் அதே போல் ஈஸ்வரன் காரணம் மாயை உபாதான காரணம் காரியம் ஜகத் இது இந்த பிரபஞ்சம் காரியம் இப்படி இருக்கின்ற இதில் இப்படி கொடுத்தாலும் இவர் என்ன பண்ணுறாருன்னா மேலான ஈஸ்வரனுக்கு கீழான உபாதணம் கொடுக்குறாங்களே ஒரு குய்வனை போய் கொடுக்கலாமா அப்படி போல அப்படி போல இந்த குருநாதருக்கு சொல்கிறார் ஓமையை கூறப்படாதாயினும் சத்த சாகரங்களையும் ஒன்றாக கூட்டி ஓமே கூறுகின்ற அங்கே அம்மா போட்டுக்கணும் திருவா தன்னை வந்து அடைந்த பக்குவருக்கு பேரும் பொருந்திய பிறப்பும் இவையே அன்றி பின்னர் அந்த பேர்வும் பிறப்பும் ஆறாதபடி நாசமாக பார்க்கின்ற நுண்ணிய விடுதலை உடையவன் அகலின் மிகவும் கொளிய தன்மையினை உடையவனாவன் அந்த ஆச்சாரியன்றவர்கள் ஜீகாரணி ஒன்னா கருதல் பண்ணப்படாது ஆனால் இந்த குருமூர்த்தியை கருது பண்ணுறானா என் மீண்டும் பிறப்பு உண்டாகாமல் இருக்கிறதாக கூறிய பார்வை செலுத்தி பிறப்பை நிற்கிறாரான் யாராலும் கருது பண்ணுறான் பெரிய கெடுக்கிறான் ஜியோகாரணி இல்லை அவர்கிட்ட ஜியகாரணி இல்லையங்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் சிரிக்க நிந்திக்கிறது போல சிதிக்கிறதுன்னு அர்த்தம் நிந்தாஸ்தின்னு பேர் இது ஒரு சாஸ்திரப்போக்கில் உள்ள சம்பிரதாயம் இது காலமேகப்போலவர் ரெண்டு விதமும் அமைச்சிருக்கார் துதி நிந்தை நிந்தாசதி ரெண்டு ஒரு பாடலில் அமைச்சிருக்கார் கலையை போல பெரிய பாடல் அவர் காலத்தில் அப்படி இருந்தது சொல்கிறார் கண்ணபுரம் மாவிலே கடவுளிலும் நீ அதிகம் உன்னிலுமே நான் அதிகம் ஒன்று கேள் முன்னுமே உன் பிறப்போ பத்தாம் வேறு சிவனுக்கு ஒன்றும் இல்லை என் பிறப்பு என்ன தொலையாது என்ன திருக்கண்ணபுரத்தை எழுந்திருக்க திருமால் நீ கடவுள்னா அதிகம் நீ அதிகம் கடவுள்னா சிவருமால் அவட நீ உயர்ந்தவர் தான் உன்னிலுமே நான் அதிகம் உன்னோட நான் பே அதிகம் மேல்முறை விடுங்க ஏன் அப்படின்னு சொன்னா ஒன்று கேள் அது சமாதான சொல்றேன் உன்னுமே உன் பிறப்போ பத்தாம் நீ பத்து பிறப்பு எடுத்துட்டேன் ஆனா உயர் சிவனுக்கு ஒன்று இல்லை அவர் பிறப்பே கிடையாது அப்ப அதை விட நீ பத்து பேர் எடுத்துக்கிட்டே மேன்மை தானே உனக்கு என் பிறப்பு என்ன தொழையாது அப்ப அதை விட நான் தானே உயர்திறப்பு பத்து அவர் பிறப்பே இல்லை மட்டமா போயிட்டார் ஏ உனக்கு பத்து பிறப்பு நீ மேன்மே உன்னோட என்ன தொலையாது பிறப்பேன் எனக்கு இருக்கு நான் அதை விட மேன்மேன் என்ன அப்படின்னா இங்கே அந்த உயர்வு அப்படின்னு சொல்லும்போது துதிக்கிறது போல் இருக்கு ஆனாலும் அவன் நிந்த தான் தன்னை நிந்தைப்படுத்திக்கிறார் நான் எத்தனை பிறப்பு இருக்கேன் என்னை நிந்தைப்படுத்திக்கிறேன் அவருக்கு துதிக்கிற போல் ஒரு பாவனை தன்னை து துதிக்கிற மாதிரி ஒரு பாவனை ஒழி வாசமாக துதிக்கிறது இல்லை நிந்ததான் அதே போல் நிந்திக்கிறது போல துதிக்கிறார் எப்படி சிவமான பிறப்பை இல்லை பாருங்கள் நிந்திக்கிறாருன்னு அப்போ நிந்திக்கிற பிறப்பை இல்லைன்னு என்ன அர்த்தம் அதுதான் முழுவதற்கடவுள் பரப்பரவுன்னு அர்த்தம் அப்போ நிந்திக்கிறார் அங்கே அவருக்கு பிறப்பே இல்லையே அப்படின்னு நிந்தனை நிந்தனை பாடுறது எதுக்கு நிந்திக்கிற மாதிரி துதிக்கிறது அது நிந்தாசு இது ஒரு பாட்டில் ரெண்டு வச்சுருக்காருன்னு இருக்கும் ஏன்னா அவர் எப்போ சிலடியாக பாடக்கூட அவர்கிட்ட ஒன்று ரெண்டு அர்த்தம் அது இதுலேயே ரெண்டு அடத்தும் கண்ணபுரம் ஆலய கடவுளும் நீ அதிகம்